நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக உங்கள் அலுமேலு பாஸ்ல போகும்போது சிலருக்கு வாந்தி வரும் குறிப்பா பெண்களுக்கு அத போக்குறதுக்கு மருந்து சித்திரத்தையே சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போலாம் நம்ம வாயில ஒரு துண்டை எடுத்து அடக்கி வச்சுட்டோம்னா வாந்தி வர்றது நின்றுடும் வாந்திய வராது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும்